நற்றினையின் அறிவு மஞ்சள் தலைக்காக மங்களூர்லேருந்து ஸ்ரீதர் இந்த வாரம் நாம் எதை பத்தி பேசி தெரிஞ்சுக்க போகிறோம்னா அஞ்சல் முத்திரைகள் அதாவது போஸ்டல் மார்க்கிங்ஸ் இல்லாட்டி போஸ்டல் கேன்சலேஷன் தான் சொல்லுவோம் அஞ்சல் முத்திரைகள் எப்போ தொடங்குச்சுன்னா அஞ்சல் தலைகள் வெளியிடறதுக்கு முன்னாடியே அஞ்சல் முத்திரைகள் வந்து இருந்திருக்கு சரி அஞ்சல் முத்திரைனா என்ன வாங்க தெரிஞ்சுக்கலாம் நான் போஸ்டேஜ் டியூ ஸ்டம்பை பற்றி பிப்ரவரி ஏழாம் தேதி பேசும்போது ஒரு தபால் நடைமுறை ஒன்று வந்து சொல்லியிருந்தேன் அதை கொஞ்சம் ரீஃபைன் பண்ணி பார்ப்போம் எந்த ஒரு தபால் அனுப்பினம்னாலும் அதை அனுப்புறவர் ஒருத்தர் இருப்பாங்க அதே அதை வாங்கறதுக்கு வந்து ஒருத்தர் இருப்பார் இல்லையா இதில் அனுப்புறவர் அவரோட தபாலில் எடைக்கு தேவையான மதிப்புள்ள அஞ்சல் தலையை ஒட்டி தபால் ஆஃபீஸ் மூலமாக அனுப்புவார் இந்த போஸ்ட் ஆஃபீஸில் நாம் அனுப்புகிற தபாலில் இருக்கிற அஞ்சல் தலை ஒரு முத்திரை இல்லாட்டி மார்க் பண்ணுவாங்க அதுதான் அஞ்சல் முத்திரை அதாவது போஸ்டல் மார்க்கிங்னு சொல்லுவோம் ஒரு அஞ்சல் முத்திரையில் என்னெல்லாம் இருக்கும்னா போஸ்ட் ஆஃபீஸ் பிரான்ச்சோட பேர் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கிற ஊர் அப்புறம் பின்கோடு மற்றும் தேதி இதெல்லாம் வந்து அந்த அஞ்சல் முத்திரையில் வந்து இருக்கும் அடுத்தது இந்த முத்திரை எந்த வடிவத்தில் இருக்கும்னா பெரும்பாலும் இது வட்ட வடிவத்தில் தான் இருக்கும் இந்த முத்திரையை ரப்பராலேயோ இல்லாட்டி இரும்புனாலேயோ செஞ்சிருப்பாங்க இந்த அஞ்சல் முத்திரையானது ஒரு தபால் அனுப்புகிற போஸ்ட் ஆஃபீஸில் அஞ்சல் தலை மேலே பதிவு செய்வாங்க அதே போல் அது போய் சேர வேண்டிய ஊரில் அந்த தபால் மேலே வேற ஒரு இடத்துல வந்து பதிவு செய்வாங்க அஞ்சல் தலை மேலே பதிவு செய்ய மாட்டாங்க ஸோ ஒரு தபால் நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக அனுப்பும்போது அனுப்புகிற இடத்துல ஒரு முத்திரையும் அது போய் சேர வேண்டிய இடத்துல ஒரு முத்திரையும் ஆக குறைஞ்சபட்சம் ரெண்டு அஞ்சல் முத்திரைகள் வந்து ஒவ்வொரு தபால்லேயும் இருந்தே இருக்கும் இதுக்கு பேர் சாதாரண அஞ்சல் முத்திரை அதாவது ரெகுலர் போஸ்டல் கேன்சலேஷன்ஸ் இல்லாட்டி மார்க்கிங்னு சொல்லுவோம் இந்த மாதிரியான போஸ்டல் மார்க்கிங்ஸ் பற்றி கலெக்ட் பண்ணுறது போஸ்டல் ஹிஸ்டரி கலெக்ஷன் பேர்ல வந்து சொல்லுவோம் ஒரு சாதாரண போஸ்டல் கான்ஸ்லேஷன் இதுல கலெக்ட் பண்றதுக்கு என்ன இருக்கு அப்படி நீங்க ஈஸியா இதை சொல்ல முடியாது பல விஷயங்கள் வந்து இதுல இருக்கு முதலாவது போஸ்ட் ஆபீஸ் பிரான்ச்சு உதாரணத்துக்கு காந்தி பிறந்த ஊர் போர்பந்தர் பாரதியார் பிறந்த ஊர் எட்டயபுரம் இப்படி தலைவர்கள் விஞ்ஞானிகள் பிறந்த இடங்கள்ல இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ் அஞ்சல் முத்திரைகள் வந்து ஒருவித சேகரிப்பு அடுத்தது தேதி இந்த தலைவர்கள் விஞ்ஞானிகள் பிறந்த தேதி மற்றும் மாதம் கொண்ட அஞ்சல் முத்திரைகள் சேகரிக்கிறது வந்து அடுத்த வகை தேதியிலையும் சில அரிய தேதிகள் கூட உண்டு அது என்ன அரிய தேதி இப்போ பதினொன்று பதினொன்று பதினொன்று அதாவது பதினொன்று நவம்பர் ரெண்டாயிரத்தி அதே மாதிரி பன்னெண்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி ஏழு இப்படிப்பட்ட தேதிகளெல்லாம் வெகு அரிய தேதிகள் இல்லையா ஸோ இந்த தேதிகள் இருக்கிற அஞ்சல் முத்திரைகளை வந்து சேகரிக்கிறது வந்து அடுத்த வகை அதே தேதியில் இன்னொரு டைப் கூட இருக்குது அதுதான் வந்து பாலின்றம் வகை அதாவது அந்த தேதியை இடபுறமாக இருந்து வாசித்தாலும் வளபுறமாக இருந்து வாசித்தாலும் ஒரே ஒரே மாதிரி இருக்கும் உதாரணத்துக்கு அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி அதே மாதிரி அக்டோபர் எட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அக்டோபர் ஒம்பது ரெண்டாயிரத்தி இப்படி பல குறிப்பிட்ட தேதிகள் வந்து இருக்கு இப்படிப்பட்ட தேதிகள் கொண்ட அஞ்சல் முத்திரைகளை வந்து கலெக்ட் பண்ணுறது வந்து நாலாவது வகை அடுத்து இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம்னா சில அஞ்சல் முத்திரைகளில் ஒரே ஒரு மொழியில் மற்றும் முத்திரைகள் இருக்கும் பொதுவாக ஆங்கிலத்தில் இது இருக்கும் சில அஞ்சல் முத்திரைகளில் இரு மொழிகள் இருக்கும் உதாரணத்துக்கு ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி சில இடத்துல வந்து ஆங்கிலம் மற்றும் உருது இப்படி இந்த மாதிரியான முத்திரைகளையும் கலெக்ட் பண்ணலாம் ஒரு சின்ன அஞ்சல் முத்திரை எவ்வளவு பெரிய தகவலை வந்து நமக்கு சொல்லுது பாத்தீங்களா நல்லா இருக்குல்ல மேலும் சில அஞ்சல் முத்திரை வகைகள் பற்றி வரும் வாரங்களில் வந்து தெரிஞ்சுக்கலாம் அஞ்சல் தலையோடு பயணிப்போம் நன்றி வணக்கம்